வணக்கம் மே இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் சமண யாத்திரை தளமான ராணக்பூர் கோயில்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளன இரண்டு பீகாரின் துக்கம் என்று அழைக்கப்படும் நதி கோசி நதி மூன்று பாகுயி வனவழங்கு சரணாலயம் அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று சர்வதேச நடன தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது இரண்டு கோவிட் பத்தொன்பதை எதிர்த்து ஐந்து செயல் திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது மூன்று உலக சுகாதார தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி